வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் மகேந்திர காண்டம் நகரழிபடலம் ஆசுரும் மவுண வெள்ளம் ஐம்பது முடித்தோன் ஐஞ்சோரு யோசனை அளவை ஆன்றே ஓர் ஆயிரம் மும்பர் என்ன சிகரம் ஓர் இலக்கம் சூடி வீசு பொன் சுடர நின்ற வேரம் ஒன்று அங்கன் கண்டான் புறத்திருள் எரிய வைகும் பொலம் சுடற்பொன் செய்வேரன் திறத்தியல் கோயில் முன்னம் சேர்ந்தது தன்னை வீரன் பரித்து ஒரு கரத்தினேந்திப் பதகனாம் சூர பன்மன் அறத்து இயல் இழுக்கி வைகும் அவை களம் வீசியார்த்தான் பன்மணி செறிந்த பொற்பில் பாய் எரி பொன் வேரம் மன்னவனுரையும் செம்பொன்மாயிருமன்றில் போதல் மின்னவிர் மேறு ஆதி வெற்புயலாம் மிகலின் ஒன்றி பொன்னவர் பொடிப்பச் செல்லும் தன்மையைப் போலும் அம்மா வார்த்தரு கழல் கால் வீரன் வான் உறும் ஏறும் உட்க ஆர்த்திடு துழனி ஏகி அரசன் மேவிய அத்தாணி சேர்த்தவர் கண்ணத்து ஊடு செரியும் முன்னெறிதலுற்ற பேர்த்திடு செம்பொன் வேறம் பேரவை விசைவுற்று அன்றே வில் தூபி செம்பொன் வியன்மணி கஞலும் வேரம் கல் செறி பெரும் தோல் வீரன் எரிதலும் கடிது நண்ணி பொன் செறி மார்பில் சூரும் புதல்வரும் சிலரும் வைகும் சிற்றிலை இடையே அன்றி மன்றியலாம் சிந்திற்று ஆமால் தடத்தனி வேரம் கேண்டு தவனியத்து அவை கண்வோச்சி இடித்தனன் ஒருதான் நிற்கும் எம்பிரான் ஏவல் தூதன் படைத்து அழித்து இறுதி வேலை பசும் பொன்னார்த்தும்பி நண்டம் உடைத்து உலகு அழித்து நிற்கும் ஒரு பெரும் கடவுள் ஒத்தான் புலவு கொள்ளலகு வெவ்வாய் புல் செரி புதும்பர் தன்னில் பலம் உடை உருமு வீழப்பட்டது ஓர் பரிசதி என்ன தொலைவகன் மைந்தமிட்ட சூழிகை தகர்ப்ப தொல் சீர் வலிவுறு சனங்களோடு மன்றம் அங்கு உற்றது அம்மா இடிந்தன விசையின் எல்லை இத்த பித்திகையின் சூழல் பொடிந்தன உத்திரங்கள் போதிகை பூழியாகி முடிந்தன மதலையாவும் முறிந்தன கபோதம் வீழ்ந்த மடிந்தன திருவும் சீரும் அன்று அழிவு உற்றது அன்றே பீடிகை புரைந்த பொற்பில் பேரவைத் தகர்தலோடும் பாடு ஊரரசர் சூழ்ந்த பரிசனர் தம்முள் சில்லோர் ஓடினர் சிலவர் மெய்யூர் ஊற்றனர் சிலவர் நெக்கு வீடினர் சிலவர் ஆற்றமெழிந்தனர் புலம்பல் உற்றார் நிக்கது பொலாக நிரந்தது பூழி திக்கொடு புவியும் வானும் செறிந்த நாணராகி தொக்கனர் உடைந்து மாய்ந்து தொகை பிரிந்தழிந்தார் தொல்லை தக்கனின் உணர்வு தீர்ந்த தகுவற்கோன் இவற்றை கண்ட ஆயிரநாமத்து அண்ணல் அரையவன் வன்மை காணா ஆயிரம் வடவையே போலழன்று தன் அயலின் நின்ற ஆயிரம் நெடுந்தோள் அஞ்சூறு ஆனனம் கொண்ட தீயோர் ஆயிரர் தம்மை நோக்கி அடல் உறும் ஏற்றில் சொல்வான் விழிப்பர் நிவப்பின் ஓங்கும் வேரமொன்றதனைக் கீண்டே தெழிப்பொடு குமரன் தூதன் செலுத்தினன் செம்பொன் மன்றம் இழிப்புறத் தகர்ந்து வீழ்ந்ததீண்டு சில்லிடமே அன்றி பழிப்பெனக்கிதன் மேல் உண்டோ பட்டதென் புகழும் மன்னோ கோரலே கொற்றமன்றால் முற்றனைக் குறுகி நீவு மாறுபோரியேனும் மற்றவன் வாழாதவாற்றால் ஈறு செய்திடாது பற்றி எம்முனர்த்தருதிர் மெய்யின் ஊறு செய்தவனை வானோருடன் சிறை உய்பன் என்றான் அன்னவரதனைக் கேளா அரசவீதருளிக் கேண்மோ பொன்னலன் தூதன் சோரி உயிரோடு குடித்தற்கு உற்றாம் நின்னருளானை நாடி நெஞ்சகம் புழுங்கி அஞ்சி இன்னதுவோர் பொழுதும் தாழ்த்தே மினி அது புரிதும் என்றார் என்ற நர்வணக்கம் செய்ய இனிது என உவகை பூத்து கன்றிய அவுனர் தங்கள் காவலன் விடுப்ப அம் கண் திரளுடை மொய்பர் முன்னம் நின்றுடு வீரவாகு நிலைமையை உரைக்கல் உற்றாம் வேரம் மதியறிந்து அவை வீட்டின்றுளான் சூர் உரை நகர் வளம் தொலைச்சிற் சூடுனர் சேர்வுரும் இருக்கையும் சிதைப்ப நின்று என ஓர் உரு புந்தியில் உன்னினானரோ மறிப்பிணை முதலிய மான்கள் புள்ளினம் சிறப்புரு தண்டலை மணியில் செம்பனின் குறிப்பினர் குயிற்று செய் யாவையும் பறித்தனன் திசை பரவ வீசினான் வரை வயிறு உயிர் திடு மாசையில் பல்பகை அறதனநிறைகளின் அணிய செம்பொனின் மரபினில் ஏற்றிய வரம்புயில் தெற்றிகள் விரைவொடு தொட்டனன் எடுத்து வீசினான் முடிவகல் பேழையின் மூட்டு நீக்கியே அடியுரு கொள்கலம் அவற்றைச் சாய்த்து என படிவுறு மண்டபம் பலவும் தொட்டு ஏடா இடிபுரை ஓதையான் யாண்டும் வீசினான் மலரையன்மிசை உருமாயல் புல்லுவான் நிலமகள் கைகளை நீட்டி எண்ணவான் உலகெல்லாம் இறந்து மேல் ஓங்கு கோபுரம் பலபல பரித்தனன் பாங்கர் ஓற்றினான் மோளூரும் எரிசிகை முடித்துத்தானவர் கேளோடு தமித்தமிழுமியுற்றென வாளுரு மாமணி பயங்கு தூபிகை சூளிகை பல பல தொட்டு வீசினார் கத்திடும் பிஞ்சையின் கழகம் பல்கலை தெற்றிகள் வேதிகைச் சிறந்த சாலைகள் தொற்றிடு பழுமரச் சோலை வாவிகள் மற்றள்ள பிறபடும் மட்டித்தான கந்து கம்பிய நிறை கரிகள் தேர்தொகை பந்தியில் சாலையில் நின்றன அந்த மின்று ஆயின அள்ளி அள்ளியே உந்தினன் உரற்றி வீழவே நிலவரை சூழ்தரு நேமி வெப்பன மலிதரு செம்மணி வகையில் பலவகை இயந்திர பதன இஞ்சிகள் ஒலிகழல் காலினான் உதைத்து வீட்டினான் பூழியம் பொன்புய புனிதன் பெய்ய சூர் வாழ்ரு கோநகர் வளத்தை இன்னணம் பூழியின் மறுத்தன உலாவி பின் சூழ் குறு கிடங்கருந்தூர்ந்திட்டான் அரோ அறம் தலை நின்றிடா அரசன் கோயில் நின்று எரிந்திடு சிகரிகள் இலங்கு சூழிகை நிறைந்திடு மண்டபம் நெருங்கு காமற் காச்செறிந்தன பிறவொடு சென்று சேணலாம் உளர்ந்திடு வரியி உலாவு தொங்கலான் வளர்ந்திடு பாணியான் மன்னன் செல்வமாய் களைந்தருகின்றன கணிப்பிலாதவும் கிளர்ந்திடு நெடுமுகில் கிழித்துச் சென்றவே சூரியனும் அவ்வுணர்கோன் படைத்த தொல்வளம் சேரியமிசை தெரிந்து வானிடை சார் ஒரு கடவுளர் தம்முள் ஏங்கியே ஏரியல் தொகை பிரிந்து போயினார் ஊனிவர் குருதிவேல் ஒருவன் ஓச்சிய தானவர்கோன் வளம் தகைந்து விண்ணவர் மேல் நிகழ்பதங்களை வீட்டி ஏகியே வானதி தன்னையும் வல்லை தூர்த்தவே வெறித்தெடுத்த விடலை நொய்தினில் பரித்தறிவுணர்கோன் கோன் வளங்களும் எரித்திடுதீம் கதிர் எல்லை வேந்தனை மறைத்தன பணி பல மயங்கிச் சூழ்ந்த போல் சோலையின் மண்டபத் தொகையில் சூளிகை பாலீனில் சிகரியில் பயின்ற புள்ளெல்லாம் மேல் ஒரு செலவினில் விரைவில் ஏகியே மாலையன் புள்ளொடு மருவிவை செம்சுழற் சிகரம் ஆதிகள் விஞ்சியமிசைவரவிழித்துத் தாளிலோன் எஞ்சிய உடலமும் இருங்க கொல் இன்று என அஞ்சினன் அழுங்கினன் அலறிவாகனே வள்ளுருவசிகெழுவைரமாமுடி உள்ளபல் சூழிகை உம்பர் செல்வன பிள்ளைகளெறிந்திடப்பிறங்கு பம்பரம் பொள்ளென ஈண்டிவான் போவ போன்றவே நீப்படுவியன்முயில் கிழித்து விண்மிசை மாப்பெரும் சிகரிகள் வல்லை செல்வன நீப்பரும் ககனமான் நெடும் கதுப்பினில் சீப்பிடுகின்றது ஓர் செய்கை போலும் ஆ பயனுறு பழுமரப்பைம்பொற்காமற்கா பயநெறி தந்திட அகல் விண் செல்வன நயனரும் அவுண நூர் நணிய கற்பகம்பிய நுலகிருந்திடமீழ்வ ஐயன தொற்றுவன் நள்ளி வீசிய செய்ய பொருள்களும் செறிந்து சேனலாம் கொய்யுளை வயப்பறி கொடிஞ்சித்தேர்மிசை வெய்யவன் செலவினை விளக்குகின்றவே திருமிகுசூளிகை சிகரம் ஆதிகள் நிரல்படையேகியே நிரந்த பல்வகை பருமணியரி உன் உருவோங்கலும் உவண வைப்பெனும் பொன்னியில் வட்டமும் பூழி செய்தவே குண்டொடுசூழிகை கோபுரம் பிற ஒன்றுடன் ஒன்றுபட்டு உறிஞ்சியாயிடை துன்றிய மணி திசை சிந்துவ மிந்திகள் தாரகை விழுந்து வீழ்வோல் பொற்றைகள் சிகர கோபுரங்கள் தத்தமில் எற்று உழிப்புகையனையெழுந்து பூழிகள் சுற்றிய புலிங்கமும் தோன்றுகின்றன பெற்றவெம் புயல்களும் இன்னும் போலவே ஏழு ஏற்களிரு அனான் எரிந்த யாவையும் சூழ் உறவான் இடைத்துவன்ற எற்றலில் கேழ் ஒரு நுண்துகள் கிழமிச் சிந்துவ பூழி என் நெடுமழை பொழியும் தன்மை போல் ஆரியன் போச்சி அணிகுள் மண்டபம் வேரம்முடு அகன் பொழில் பிறவும் விண்புரியி தாரகை முதல் சுடர்த்தனுக்கள் சார்ந்திட இடையிடைத் துளித்தது என்பவே புந்தியிலான் மகம் புகுந்த தீமையால் இந்திரநாதியோர் யாருஞ்சூரனால் நொந்தனர் அவன் நகர்வளமும் நோபுர அந்தரத்தவரையும் அலக்கண செய்தவே வெப்பு உருள் மொய்பினான் விடுத்த சூழிகை பல பல பொருந்தலும் பட்ட வன்னி போய் எற்படுக பொற்பொரு கொய்வுளை பூழி செய்ததே பொன்னவிர் சிகரகோபுரங்களாதிய துன்னியது ஆக்கலில் தோன்றித் தீப்பொறி இன்னுயிர் வழங்கிய எல்லை எங்கனும் வன்னி பெய்மழையன மயங்கி வீழ்பவே வழுவுறும் ஹவுணர்கோன் வளங்கள் யாவையும் கெழுதகு விசும்பினைக் கிழுத்திச் சேரலின் எழிலேகள் வயிறுடைந்திறங்கி ஆற்றலா தழுதன உலகெலாம் அரல் சிந்துற்றவே ஏசில அறிவன் விட்ட இன்ன பல்வெரு கையாவும் மாசுகல் விசம்பின் ஏகி மதிமுடி அருள் பெற்று உள்ள கோஷிகன் துறக்கம் வைத்த கொற்றவன் தவறி என்ன ஆசூர ஞாலத்து அகிலமும் படிதனில் திசையின் பாலில் பௌவத்தில் பழுவந்தன்னில் தடவரை தன்னில் இன்ன தகையன பிறவிற்றூரனுடைய பல்வளங்களெல்லாம் உரற்றியே வீழ ஆண்டும் இடை தரும் உயிரின் பொம்மல் வெருவி வீழ்ந்திருதலுற்ற அலைந்தது பருதி ஓங்கல் அதிர்ந்தது மேரு செய்யம் குலைந்தது குன்றம் குலுங்கிய அசலம் ஏழும் கலைந்தது நாகர் வைப்பும் கலங்கிய கடலும் பாறும் உலைந்தன உயிர்கண்முற்றும் ஓடினது செய்யும் யானே தன்படுதொடலை மார்பன் தான் எறிந்தவற்றில் பல்வேறு ஒன்புவி முழுதும் சிந்திற்று ஒழிந்தன உலப்பிலாத எண்பதினாயிரப்பேர் யோசனை எல்லையு ஆகி கண்படுசூரன் ஊரில் கல் வீழ்ந்த மாதோ முடிந்திடல் அரிய சூரன் மொய் வளம் அவன் ஊர் முற்றும் கடிந்தரி ஊரும் ஏறு என்ன தனப்பரவிழ்தலோடும் இடிந்தனமாட வீதி யாவையும் கடிகாயிற்ற பொடிந்தன சிகரி ஆதி புரிசைகள் மறிந்து மாண்ட மண்டபம் சிகரி வேற மணிமதில் மாடக்கூடும் எண்டகு பொதியமுற்றும் இடிபடையெழுபொன்பூழி விண்தொடுதிசை பாரியாண்டும் வெறுக்கையின் அண்டர் தம் என்றே அறிகுறா வகை புடையகல் பொன் செய் மூதூர் பொள்ளெனத் தகர்ந்து வீழமிடை தரு வீதி முற்றும் ஏயின சனங்கள் பூசல் கடைவரு நாளது எல்லைக் ககன மூது அண்டகூடம் உடைதலும் ஆவி அறற்றுமாறு ஒத்தது அன்றே நாகமுந்து நறுநிழல் மாதவி நாகமுந்து நறுநிழற் பொற்கணி சேகரம் பல சிந்திடு சேகரம் பலவோடு சிதைந்தவே கோடரம் குலம் உற்றிடவான் தொடும் கோடரம் குலம் உற்றிடு தண்டலை கோடரம் குலம் கோலம் செய்ன்வரை கோடரம் குலம் உற்று இறை கொண்டபே ஓடும் பாவியின் மீனினம் ஓங்கு புல் பாவிவின் முற்றிட வீதியின் மாடமாலை வரிசையின் மல்கிய மாடமாலை மறிந்து இடிப்பட்டதே அண்டரண்டரும் அன்னகர் மாண்டன அண்டரண்டம் அளவிடு சூழிகை மாடம் தரித்து அயர் மண்டபம் அதில் மாதவம் மாவதே பூவை அண்ண மணிமயில் பொற்பொரு பூவையண்ண மணிமயில் பொற்பூராவிட வாவி ஓடை வண்டானம் அழியுமாள் மொய்யுடைத்து அரிமோதி தலை பறியி மை உடைப் பெருமாள் கரிசோரி நீர் மெய்யிட துகவின் ஈடு சான்ற வெறுத்தம் முறிந்திட நீடு பூனுதல் நெக்கு உறக்கிம்புரிக்கோடு சிந்தக் குருதி உகுத்தரோ ஓடி வீழ்வூ வாக்கள் அரற்றியே கார்கொள் சிந்துறங்காயத்திடையிடைச் சோரி சோர்தரத் தோன்றுவ ஈற்றினின் மேருவாதி விலங்கலை மெய்க்கனல் சாரும் வெம்புகை தன்னொடும் சூழ்ந்த கொடிகள் ஈற்ற கொடிஞ்சி இடைகொள் பீடிகை எல்லைகள் நெக்கன அடிகொள் சில்லியும் ஆறுஞ்சிதைந்தன பொடியதாகிப் புரண்டன தேர்களே பந்திதோறும் பராவிய ஐங்கதி கந்துகங்கள் கலங்கி நெறிந்திட நொந்து மேனினொரில் வறு செம்புணல் சிந்தி ஓடச் சிதறியதிக்கு சிதவல் கொண்டிடு செம்மையிற் கொய்யுளை மதுகை வெம்பரிவாய்களின் வீழ்த்தரு முதிரவாரி ஒலி கடல் புக்கதால் இதுகோலோ வடவைக்கனல் என்னவே காளவெம் கறிக்காலின் பயப்பரித்தாளின் நூடு அகப்பட்டுத் தரை புகா மூளை சிந்த முழுது உடல் பூழியாய் மாழுகின்றனர் மாநகரோர் சிலர் ஆளி மொயம்பு உடை அண்ணல் முன்பீசின ஏழு மாநகர் ஞெல்லரின் வீழ்தலும் தோளிழந்து சுவல் முறிந்து ஒய்யன தாளிழந்து தரங்கம் முற்றார் சிலர் மணி மாளிகை இற்று வீழ்தலும் என் இது என்று எழுதி வெற்ற வெள்ளிடை மேவுதல் முன்னியே முற்றம் வந்திடும் முன்மறிந்தார் சிலர் கூடுமைந்தரும் ஒன் தொடிமாதரும் ஆட மோடு மறிந்தனர் தம் உடல் வீடி விண்மிசை வேற்று உரி எய்தியே கூடியே வழி கொண்டனர் ஓர் சிலர் உவமனில்லவன் ஒச்சினை எங்கனும் அவதியின்றி பொழிய அவை தெரிய தவறிலாது செய்த தாழ்வரைக் கீண்டு ஏடா கவிகை ஆத்தமை காத்து நிற்பார் சில சிறல் கொள்ாகுவிடுத்தக உரை பின்வீழ ஒதுங்கிடம் நின்மையில் சிறக்கு மாணவர் செந்தரை கொண்ட கீழ் அறைக்கு உளைய புக்கு அலமருவார் சிலர் மாதர்த்தங்களை மக்களை அன்னையைத் தாதை மாறி தமது கைப்பற்றியே ஏதின் மாடம் இழந்து உகச்சோரி நீர்வீதி போந்து வெறிவி நிற்பார் சிலர் கருவிவானினும் கண்ணகன் தரணி தன்னினும் தாவிலன் வீசிய திருவளங்கள் செறிந்தன விழுதலும் வெறுவிப்போய்க் கடல் விழுந்து ஒழிப்பார் சில கிழிந்த சென்னியில் கேழ்படு செம்புனல் கழிந்து தோன்றவும் கண்ட நரையுராப் பொழிந்து மெய்ப்புறம் போர்த்தலும் தேற்றியே அழிந்து இறங்கு உற ஆகுலிப்பார் சிலர் பாடல் மொயம்பினார்த்து முன்வீசிய மாட வீதி வள நகரெங்களும் நீட வீழ்தலும் நிற்றலை அஞ்சியே ஓடி ஊறு உற்று உயிர் துறப்பார் சில திங்கள் சூடி திருமகன் விட்டன எங்கும் வீழும் இறப்பினை நோக்கியே அங்கிவெம் கனை தொட்டு அறுத்து அன்னவை தங்கள் ஆறு உயிர் தாங்கி நிற்பார் மையல் மாதரும் மைந்தரும் ஆவியும் பொய்யில் புந்தியும் ஒன்றி புணர்தலும் செய்ய மாடம் சிகரமுடே விழமையும் ஒன்றி விழிந்துடுவார் சிலர் அந்தன் மாடத்து அறிவன் விடுத்தன வந்து வீழமறிந்தூரும் மேறு என சிந்தவே உகுஷம் பொறிமைப்படவென்று சின்னம் பிறவுவார் சிலர் வரங்கொள் வீரமகேந்திர தீர்ணம் தரங்கம் எய்திச் சனங்களெல்லாம் இறீ உரங்கள் சிந்தி அழிந்து உழி ஒல்லென இறங்கும் ஓதை எழுக்கடல் உண்டதே மன்றின் நிற்கறி பொய்த்து மனு நெறி கொன்று வாழும் கொடியரசம் இல்லையன துன்றுமாடத் தொகை வெள் இடையதாய் பொன்றி வீழ்ந்தன புல்யனாகியே நீரு பட்ட நெடுநகரெங்கணும் ஊறுபட்ட உயிர்கடஞ்சோரி நீர் ஆறு பட்டிட அங்கவை யோடலாய் சேருபட்டன செக்கர் வின் போலவே மலிந்த சீர்த்தி மகேந்திர மாபுரம் அலைந்து தொல்லை திருமுழுது அற்றதால் மெலிந்தெடும்படி விண்ணவர் நலிந்தவன் வளம் நன்று உருமே